அடுத்து முதல் ஸ்லோகம் நம்ம படிக்கலாம் இந்த முதல் ஸ்லோகத்தில் சத்வைதம் இருக்கு பார்த்தீங்களா சதத்வைதம் அந்த சத் சத்துன்றதுல அந்த புள்ளி எடுத்துருங்க சதத்வைதம் இந்த முதல் இருக்க இத்தில் இருக்க புள்ளி வரக்கூடாது தா படிக்கலாம் சைதம் சுதம் எத்த பஞ்சபூதவிவேகதக போத்தும் சக்கியம் இந்த பூதபஞ்சகம் சுருதி வாக்கிய அரிமுகம் அதாவது இந்த சுருதி வாக்கியம் சொன்னால சாந்தோக்கியோ மணி அந்த வாக்கியத்தை இங்கே சொல்கிறார் முழுசா சொல்லலை ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லி இந்த வார்த்தைன்னு சொல்லி சொல்கிறார் அவர் சுருதி வாக்கியத்தை சொல்கிறார் இந்த வார்த்தையை சொல்லி இது இதில் ஒடுக்கக்கூடிய சத்து என்ற வார்த்தையை பிரிய வைப்பதற்காக இந்த பஞ்ச விவேக பஞ்சமகா பூத விவேகத்தை செய்யப்போகிறேன்னு சொல்கிறார் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்கிறார் அதாவது ஒரு சுருதி வாக்கியம் இருக்குது இந்த வாக்கியம்லாம் வேகத்தில் நம்ம கேட்டிருக்கோம் அது சத் அப்படிங்கிற வார்த்தையாக இருக்குது இரண்டற்ற சத்துன்னு ஒன்று சொல்லியிருக்கு அந்த வாக்கியத்தை சொல்லிட்டு இதை புரிய வைக்கிறதுக்காகத்த நான் பஞ்சமகாபூத விவேகத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் இங்கே ஒரு சந்தேகம் வரும் என்ன சந்தேகம்னு சொன்னால் சத்ரமனை விளக்குறதற்கு எதுக்கு இந்த பஞ்சபூதத்தை விவேகம் பண்ணுறீங்க விளக்க வேண்டியது பிரம்மனை ஆனால் நீங்கள் எதுக்கு இந்த பஞ்சமகாபோதத்தை போய்கிட்டு விவேகம் பண்ணணும் இதை விவேகம் பண்ண அது எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் சத்தத்தான விசாரம் பண்ணணும் பஞ்சபூதத்தை எதுக்கு விசாரம் கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா அந்த பிரம்மன் ஆத்மா இதெல்லாம் சொல்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியுதா இந்திரியங்களுக்கு புலப்படுதா காதில் கேட்க முடியுதா அப்புறம் எப்படி அதை கண்ணுக்கு போய் சொல்லி விளக்க முடியும் கண்ணுக்கு இந்த இந்திரியங்களுக்கே தெரிகிறது இல்லை தெரியாத போய்கிட்டு நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்போ என்ன பண்ணுறாருன்னா தெரியாததாக இருக்கிறதுனால இந்திரியங்களுக்கு புலப்படாததாக இருக்கிறதுனால மனசுக்கு எட்டாததாக இருக்கிறதுனால தெரிகிற விஷயத்தை சொல்லி தெரியாத விஷயத்தை கொண்டு போகிறார் இது கண்ணுக்கு தெரியுது பஞ்ச போதும் நம்ம கண்ணுக்கு தெரியுது இது இந்திரியங்களுக்கு புலப்படுது பஞ்சேந்திரியங்களால் பஞ்சமகாபுதத்தை தெரிஞ்சுக்கிறோம் தெரிகிற விஷயத்தை காட்டி தெரியாத விஷயத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகுது அப்படிங்கிறார் அது என்ன பண்ணணும்னா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுது பிரம்மத்தின் மீது சத்தின் மீது எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கு ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது கண்ணுக்கு தெரியுது ஆதாரமாக இருக்கிறது கண்ணுக்கு தெரியலை அப்போ ஏற்றி வைக்கப்பட்டதை பார்த்து அதை வச்சுத்தான் அதுக்குள்ளே போக முடியும் அதை வச்சு தான் பாம்ப முடியும் போக முடியும் இப்போ என்ன சொல்கிறான் கயிறு பாம்பு உதாரணம் தான் அதாவது பாம்பு கண்ணுக்கு தெரியுது கயிறு தெரியலை அரை வெளிச்சத்தில் தெரியுது அங்கே பாம்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா எங்கேடா பாம்பு இருக்குன்னு சொல்லி எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருப்பான் ஒரு இடத்துல போகிறான் ஏங்க பாம்பு இருக்கப்பான்னு சொல்கிறேன் பாம்பு இங்கே இருக்கா அங்கே இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்போம் பாம்பு கண்டுபிடிக்க முடியாது தேடிக்கிட்டு இல்லை கல்லை அது சொல்ல கயிறு இருக்குதுன்னு சொல்கிறான் இருக்குன்னா கயிறு எங்கே இருக்குன்னு தேடுவான் அங்கே பாம்பு தெரியுதேன்னு சொல்கிறான் அதை பாம்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் நீ கயிறு இருக்குன்னு சொன்னால் கயிறை வேறு இடத்துல தேடிக்கிட்டு இருப்பான் ஆனால் இவன் பாம்பை பார்த்துக்கிட்டு இருக்கான் கயிறை இவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கயிறை பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்கான் கயிறை பாம்பாக போய் கயிறு இருக்குதுன்னு சொன்னால் இது பாம்பு கயிறு வேற எங்கேயும் இருக்குதுன்னு தேடிக்கிட்டு இருப்பான் தேடுவான் கயிறை ஒருத்தன் பாம்பாக பார்த்துக்கிட்டு இவன் என்ன சொல்கிறான் மொட்டையாக கயிறு இருக்குப்பாங்கிறான் கயிறு இருக்குன்னு அவன் எங்க என்ன செய்வேன் எங்கே கயிறு இருக்குது பாம்பு தானே இருக்குதுன்னு கேட்டுருப்பான் இவன் தெரியுது பாம்பு ஆமாம் தெரியுது அது பாம்பு இல்லை கயிறுன்னு சொல்லணும் பாம்பை கயிற்று மேலே பாம்பு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு இவன் கண்ணுக்கு தெரியறது கயிறு தெரியலை பாம்பு தெரியுது பாம்பை காமிச்சுத்தன் கயிறை கண்டுபிடிக்க முடியும் வேறு வழியே கிடையாது பிரம்மன் மீது இந்த பஞ்சபூதம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு இதை காமிச்சு தான் பிரம்மனை காமிக்க முடியும் அதுக்காக என்ன சொல்கிறாரு இதை சொல்லி அதுக்கு போகிறார் அவரே அது எப்படி பொய் வந்து உண்மையாக இப்போ இதெல்லாம் பொய்யின்னு சொல்கிறீங்க பொய்ய உண்மையை எப்படி காட்டும் பாம்பு பொய் தான் ஆனால் உண்மையை காட்டுச்சு இப்போ நம்ம நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கோம் நல்லா தூங்குறோம் இந்த பஞ்சதீசி வகுப்புலையும் தூக்க வரும் தூங்கும் பொழுது நல்லா காட்டில் போய்கிட்டு இருக்கான் புளி துரத்துது புளி துரத்துனா இன்னைக்கு நம்ம அவ்வளோதேன் சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு ஓடுறோம் பயந்து ஓடுறோம் நெருக்கி வந்துடுது கவ்வ போகுது களறி அடிச்சு கீழே விழுந்துடும் கட்டுலருந்து விழிச்சு பார்த்தா கனவு இப்போ விழிச்சாச்சு ஆனால் விழிக்கிறதுக்கு எது துணையா இருந்துச்சு பொய்யான கனவு உண்மைக்கு வர்றதுக்கு துணையா இருந்தது பொய் புளி வந்ததும் பொய் காட்டில் சுற்றுனதும் பொய் நான் அலறினது கூட பொய் தான் அதனால தான் தபார் எந்திரிச்சு சில பேர் பார்த்துருக்கோம்ல அந்த அப்படியே ஒரு இந்த கனவு வந்துச்சுன்னா உடனே எந்திரிச்சிடுவோம் அந்த பயத்தில் அது மாதிரி பொய்யான கனவு எப்படி நம்மளை உண்மைக்கு கொண்டு போகுதோ அது மாதிரி இந்த பொய்யான பஞ்சபூதத்தை விசாரம் பண்ணி பார்த்தா நம்மளை உண்மைக்கு அழைச்சிட்டு போயிடுமா சிப்பி ஒன்று கடல் கரையில் கிடக்கு நாம் வெள்ளியே நினச்சிட்டு போகிறோம் பேசாமல் இருந்தால் கண்டு சிப்பின்னு கண்டுபிடிக்க முடியாது அது வெள்ளி அறிக்கைன்னு தேடி போய் அதை எடுத்து பார்த்தாத்தேன் ஐயா இது வெள்ளி அல்ல சிப்பின்னு தெரியும் அது மாதிரி இந்த உலகத்தில் நம்ம விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை ஆராய்ச்சி பண்ணி போனாதேன் என்ன பண்ண முடியும் உண்மையை நாம் கண்டுபிடிக்க முடியும் ஒருத்தன் பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்கான் நாம் நம்பிக்கிட்டே இருக்கான் ஒருத்தன் பொய் சொல்கிறான் அவனை நம்புகிறோம் கடைசியில் பார்த்தா அவன் சொன்னது பொய்கின்னு யாரோ சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணும் உண்மையை கண்டுபிடிக்கணும்னா செய்வோம் அவன் எப்படி பொய் சொன்னான் எப்படி சொன்னாங்க அந்த பொய்யை ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா உண்மைக்கு போயிடும் கோட்லேயே அப்படித்தானே பண்ணுறாங்க முதல்ல என் சொல்கிறது பொய்யின் நிறுவனம் பண்ணிடுவாங்க நிறுவனம் பண்ண உண்மை என்னென்னு கண்டுபிடிக்க போவாங்க அது மாதிரி பொய்யை ஆராய்ச்சி பண்ணால் உண்மைக்கு நம்மளை அழைத்து செல்லும் எந்த ஒன்று உண்மையின் மேல் பொய்யாக ஒன்று ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதோ அந்த ஏற்றி வைக்கப்பட்டுள்ளதை ஆராய்ச்சி செய்தால் உண்மைக்கு கொண்டு இரண்டாய் பஞ்சபூதத்துக்கு சம்பந்தமில்லை இது எப்படி நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு பால் தேவையாக இருக்கும் பக்கத்து வீட்டில் பால் கேட்கணும் நேராக பால் கேட்க மாட்டார் உங்கள் வீட்டில் மாடு இருக்காம் பாரு ஆமாம் இருக்குது கண்டு போட்டிருக்கா அப்படின்பாரு ஆமாம் கண்டு போட்டிருக்கு எவ்வளோ லிட்டரு பீச்சு இது இதெல்லாம் எதுக்குன்னா இந்த பால் வாங்கிறதுக்கு அடி போடுறது காரை பற்றி விசாரிப்போம் இவர் கார் தேவையிருக்கான் உங்கள் வீட்டில் கார் இருக்கா எத்தனை கார் இருக்குது இவருக்கு ஓசியாக கார் தேவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதெல்லாம் விசாரிப்போம் நம்ம விசாரிக்கிறது வந்து என்ன நோக்கம் இவர் கார் வேணும் ஏதோ ஒன்று மனசில் வச்சுட்டு விசாரிக்கிறது மாதிரி பிரம்மனை உண்மையை புரிந்து கொள்வதற்காக இந்த பொய்யான பஞ்சபூதத்தை விசாரிக்கின்றோம் அதை ஆரம்பிக்க போகிறாரு அதை பார்க்கலாம் சுருதி வாக்கியத்தை அறிமுகம் பண்ணுறாரு சத்துலேருந்து பஞ்சமகாபூதத்தை பிரிக்க போகிறேன்னு சொல்கிறார் பொய்யிலிருந்து உண்மைக்கு போவதற்காக எப்பயுமே ஒன்றை பிரித்து பிரித்து உள்ளே போனாத்த அதனுடைய அந்த மூலத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் பலனும் கிடைக்கும் சாதாரணமாக பார்த்திங்கன்னா விவசாய மன்றம் மற்ற விஷயங்களே பார்த்திங்கன்னா உடனே நம்மளுக்கு அதனுடைய பருப்பு கிடைக்காது அரிசி நெல்னா கூட முதல்ல அந்த கயதிராக இருக்கணும் பிறகு நெல்லை பிரிக்கணும் பிறகு அதுலேருந்து அரிசியை பிரிக்கணும் இப்படியெல்லாம் இருக்குது இப்போ தேங்காயை எடுக்கணும் முதல்ல என்ன பண்ணுவோம் நம்ம மரத்துலேருந்து முதல்ல குழைய பிரிப்போம் பிறகு காயை பிரிப்பான் பிறகு அதுலேருந்து என்ன பண்ணுவோம் அந்த மட்டையை பிரிக்கணும் மட்டையை பிரித்து அவ்வளோ சாப்பிட முடியுமா பிறகு உள்ளே தேங்காயை உடைச்சி பருப்பு எடுக்கணும் பருப்பு எடுத்தாத்தான் பயன்படுத்த முடியும் அவ்வளோ பிரிக்க வேண்டியிருக்கு அது மாதிரி பிரம்மனை போய் பிரித்து பிரியணும்னு சொன்னால் முதல்ல மேலே என்ன இருக்குது வெளியே என்ன இருக்குதுன்னு பார்த்து பிள்ளுக்குள்ளே ஒவ்வொன்றா போகும் பொழுது அந்த பிரம்மன் வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அந்த வேலைலாம் இங்கே பண்ண போகிறார் இப்போ இந்த தேங்காய் கூட ராமகிருஷ்ணர் மடத்தில் ஒரு சாமி இருந்தார் இங்கே நம்ம சென் மதுரையில் வயசான ஒரு நான் எனக்கு ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கும்போது அவருக்கு எண்பது வயசு காளி கோயிலில் நாங்கள் பூஜை பண்ணுவோம் பூஜை பண்ணும் பொழுது என்ன பண்ணார் வந்து கா ராமகிருஷ்ணர் காளி கோயிலுங்கிறதுனால நாங்கள் ராமகிருஷ்ணர் சச்சங்கம் நடத்துனா அங்கே பூஜை பண்ணுவோம் நாங்கள் என்ன பண்ணோம் பூஜை பண்ணி தேங்காய் உடச்சபடி வைச்சோம் தேங்காய் கதைக்காக சொல்கிறேன் வச்ச உடனே என்ன எப்படி வைக்கிறீங்க அப்படின்னாரு சாமி தேங்காய் பிரசாதம் வைக்கிறோம்னா இப்படியே சாப்பிடுவேன் அப்படின்னாரு அதை எப்படி சாமி சாப்பிட முடியும் நீ சாப்பிட முடியல சாப்பிட்ற மாதிரி சாமிக்கு போய் அப்படின்னு கரெக்டாக சில்லாக எடுத்து நம்ம உடைக்கிறது பழக்கம் இருக்குது அவங்க ராமகிருஷ்ண மடத்தில் என்ன பழத்தை அப்படியே வைக்க மாட்டேங்கிறாங்க அதை உரித்து அந்த பழத்தை கட் பண்ணி அந்த தேங்காயை சில்லாக எடுத்து கரெக்டாக தட்டில் வரைச்சு அடிக்க வைக்கிறாரு அப்போதையும் சாப்பிட முடியும்னு சொல்லி சாமிக்கு படைக்கிறத கூட நாம் எப்படி சாப்பிடுவோமோ அப்படி படைக்கிறேன்னு நினைக்கிறாரு ஏன்னா அதிலருந்து பிரிச்சாத்தே நம்ம அதை பயன்படுத்த முடியும் அது மாதிரி பிரம்ம தத்துவத்தை பஞ்சமகாபூதத்திலேருந்து பிரிச்சாத்த அதை புரிய முடியும் புரியுறதுனால பய பலனும் கிடைக்கும் அந்த வேலையை நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறார் எதை வச்சு பண்ண போகிறேன் சாந்தோக்கிய உபனிஷத்தில் இந்த மந்திரம் இருக்குது சுருதி வாக்கியம் அப்படி கேட்கப்பட்டிருக்கு அவர் கூட பாருங்கள் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார் என்ன சொல்கிறாரு சத்பிரம்மன் அது அத்வி இரண்டற்ற சத்தை பற்றி நாம் கேட்டிருக்கோம் அதை பற்றி இந்த பஞ்சபோகத்தை பிரித்து அறிகிறதுனால அதை நான் வந்து விளக்க போகிறேன்னு சொல்கிறார் அது எப்படி இது சாந்தோக்கிய உபனிஷத்தில் ரெண்டாவது மந்திரம் ஆறாவது அத்தியாயம் ரெண்டாவது மந்திரம் நீங்கள் சொல்கிறீங்க அவர் ரெண்டு வார்த்தையும் சொல்லியிருக்காரு சுருதியில் கேட்கப்பட்ட சுருதினா வேதாந்தத்தில் பின்னாடி வருது ஏன்னா அந்த ஏகம் ஏவ அத்விதீயத்துக்கு இந்த அத்தியாயத்தில் விளக்க போகிறார் அப்படிங்கும்பொழுது இங்கே அவர் ரொம்ப கம்மியான வார்த்தைகளை பயன்படுத்துவார் அழகாக கொண்டு போவார் அதை வச்சுட்டு நம்ம சாந்தோகி உபனிஷத் மந்திரம்னு சொல்லிடலாம் இன்னொரு விஷயம் எப்படினிங்கன்னா இந்த குரு பரம்பரையை அதுக்காகத்தான் ரெண்டு வார்த்தை சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து அவர் சொல்லிட்டார் பரம்பரை இல்லைன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன நோக்கத்தில் சொன்னார்னே தெரியாது ஒரு ரெண்டு வார்த்தை அவர் சுருக்கமாக சொல்லியிருப்பார் சொல்லிவிட்டு அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டார்னு வச்சுக்கோங்க பின்னாடி அவர் அவங்களுக்கு எப்படி அவர் சிஷ்யம் கேட்டிருப்பான் இது என்ன இதுக்கு என்ன அர்த்தம் அப்போ அவர் விலைக்கு சொல்வார் அப்புறம் அவருடைய சிஷ்யனுக்கு அவர் விலைக்கு சொல்வார் இப்படி இன்னைக்கு வரைக்கும் இப்போ நம்ம நம்மளுடைய குருநாதர் என்னுடைய குருநாதர்கிட்ட கேட்டு நம்ம விலைக்கு சொல்கிறோம் இது பரம்பரையாக வந்தாத்தே புரியும் கிருஷ்ணர் வந்து எப்படி அந்த வார்த்தையை சொன்னாருங்கிறது அவர் கிருஷ்ணனுக்கு சொல்கிறார் வியாச கேட்டு எழுதுறாரு அவர் வியாசர் அவருடைய சிஷ்யனு சொல்லிட்டு வந்திருப்பார் அப்படியே பரம்பரை பரம்பரையாக வந்தால் தான் கரெக்டான மீனிங் புரியும் வெறும் புஸ்தகத்தை பிடித்தா புரியாது இங்கே அப்படி சொல்கிற சுருதி வாக்கியம் ரெண்டு வார்த்தையை சொல்லி சுருதி வாக்கியம்னு சொல்லிடுறாரு அது எப்படியே சாந்தோக்கிய சுருதி வாக்கியம்னு சொல்லணும் பரம்பரையாக விளக்கி வந்திருக்கிறாங்க அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த சுலோகத்தில் என்ன செய்ய போகிறேன் எந்த மந்திரத்தை எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறாரு பிறகு ரெண்டாவது மந்த ஸ்லோகத்தில் வந்து விளக்க ஆரம்பிக்கிறார் முதல் ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்க்கலாம் சதத்வைதம் சுருதம் எத்த சதத்வைதம் சுருதம் எத் தத்து யத் எத்னா எந்த ஒன்று அப்படி ஆரம்பிக்கிறோம் எந்த ஒன்று சுருதம் அதுக்கு முதல் வார்த்தை சுருதம்னா உபனிஷதங்களில் கேட்கப்பட்டது சுருதின்னு சொல்வோம் வேதத்தில் சுருதி வாக்கியம் சொல்வோம் அது கேட்கறது கேட்டு கேட்டு வர்றது எந்த ஒன்று உபநிஷதங்களில் கேட்கப்பட்டதோ சுருதம்னா உபனிஷதங்களில் கேட்கப்பட்டதோ தத்து அடுத்த வார்த்தை அந்த எத்துக்கடு தத்து அந்த ஒன்றை அத்வைதம் சத்து முதல் வார்த்தை சத் சதத்வைதம் இருக்கிறது பிரிச்சம்னா சத்து அத்வைதம் அத்வைதம் சத்து இரண்டற்ற சத்தாக எந்த ஒன்று சத்தாக உபநிஷதங்களில் கேட்கப்பட்டதோ அந்த ஒன்றைன்னு அர்த்தம் முதல்ல யத்து எந்த ஒன்று அத்வைதம் சத்து சதத்வைதம் இருக்கோம்னா சத்து அத்வைதம் இரண்டற்ற சத்தாக சுருதம் உபனிஷதங்களில் கேட்கப்பட்டதோ தத்து அந்த ஒன்றை அடுத்த வார்த்தை பஞ்சபூத விவேகதக பஞ்சபூதங்களை பிரிப்பதனால் பஞ்சபூத விவேகதக பஞ்சபூதங்களை பிரிப்பதனால் ரெண்டாவது வரி போத்தும் சக்கியம் போத்தும் சக்கியம்னா அறிந்து கொள்ள முடியும் பஞ்சபூதங்களை பிரிப்பதனால் அறிந்து கொள்ள முடியும் அடுத்த வார்த்தை ததோ அது ததக ஆகவே பூத பஞ்சகம் ஐந்து பூதங்களானது பிரவிவிச்சதே பிரித்து விசாரம் செய்யப்படுகிறது எந்த ஒன்று உபனிஷதங்களால் கேட்கப்பட்டதோ அதாவது இரண்டற்ற சத்தாக எந்த ஒன்று உபனிஷதங்களால் கேட்கப்பட்டதோ அந்த ஒன்றை பஞ்சபூதங்களை பிரிப்பதனால் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே பஞ்சபூதங்களானது பிரித்து விசாரம் செய்யப்படுகிறது இங்கே பாருங்க உபனிஷதம்னு சொல்லிட்டாரு இரண்டற்ற சத்தாக கேட்கப்பட்டதோன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு அந்த சாந்தோக உபனிஷத மந்திரத்தை முழுசா சொல்லலை இதுலேருந்து அந்த மந்திரமே சொல்லியிருக்கு பின்னாடி வர விளக்கத்தை வச்சியும் நாம அந்த மந்திர சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அந்த மந்திரத்தை எடுத்துக்கிட்டு பஞ்சபூவத்தை பிரித்து அந்த சத்த நான் விளக்க போறேன் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காரு ரெண்டாவது சுலோகத்திலிருந்து விளக்கிறார் அதாவது உபனிஷத்தை அறிமுகம் பண்றார் எந்த ஒன்று உபனிஷதங்களால் கேட்கப்பட்டதோ அந்த ஒன்று எப்படிப்பட்டதாக இருக்குது இரண்டற்ற சத்தாக இருக்குது இரண்டற்ற சத்பிரமணாக இருக்குது அதை அறிஞ்சுக்கரணும் எப்படி அறியணும் பஞ்சபூதங்களை பிரிப்பதனால் அறிய வேண்டும் அதற்காக இந்த அத்தியாயத்தை நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இந்த இதில் சொல்கிறாரு அடுத்து ரெண்டாவது ஸ்லோகம் படிக்கலாம் ரெண்டாவது ஸ்லோகத்தையும் விளக்க வர ஆரம்பிக்குது சப்தஸ்பர்ஷோ ரூபரசவும் சு சூரசாய்ஷது வியோமாதி சுக்கரமா முதல்ய முதல்லோகம் சுருதிக்கிய அறிமுகம் இந்த ரெண்டாவது சுலோகத்திலிருந்து நாற்பத்தி ஆறாவது சுலோகம் வரைக்கும் இந்த சாந்தோக்கிய உபனிஷத் மந்திரத்துக்கு விளக்கம் வருது இதில் ரெண்டுலருந்து பதினெட்டு வரைக்கும் இதம்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த ஒரு வார்த்தைக்கு விளக்கம் சொல்கிறார் ரெண்டாவது ஸ்லோகத்திலேருந்து பதினெட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் பதினேழு ஸ்லோகம் மொத்தம் இதம் இவைகள் அனைத்தும் இதம்னா இவைகள் அனைத்தும் அந்த வார்த்தைக்கு இதம் அக்கறைன்னு வந்துச்சு பார்த்தீங்களா அதில் இதம்னு ஒரு வார்த்தை வருது அந்த ஒரு வார்த்தைக்கு இந்த பதினேழு ஸ்லோகத்தில் விளக்கம் சொல்கிறார் இவைகள் அனைத்தும் என்ன இவைகள் அனைத்தும் பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதத்தை பற்றி முதல்ல ஒரு ஆறு ஸ்லோகத்தில் சொல்வார் பிறகு அதனுடைய விளக்கமாக கொஞ்சம் கொண்டு போவார் பிறகு பஞ்சபூதத்தை பற்றி பின்னாடி தான் வரப்போகுது கொஞ்சம் தான் இங்கே வரும் பிற பின்னாடி விளக்கமாக வரப்போகுது அதில் கூட ஆகாசத்தை பற்றி தான் சொல்லுவார் நம்ம அப்புறம் ஐம்பத்தொம்பது தொண்ணூத்தெட்டு வரைக்கும் பஞ்சபூதம் சொல்கிறார் அதில் ஆகாசத்தும் முக்கியமாக வரும் முதல் அத்தியாயத்திலே நம்ம பஞ்சபோதத்தை பார்த்துருக்கோம் சிருஷ்டியில் பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் இருந்து இருபத்தொம்பதாவது முதல் வரி வரைக்கும் சிருஷ்டியை பற்றி பார்த்தோம் அதில் ஜீவன் எப்படி வந்தான் ஈஸ்வரன் எப்படி வந்தான்னு சொல்லி மாயாவ் முக்குணங்கள் சொல்லி அதில் ஒவ்வொன்றா சொல்லி ஒருவர் பஞ்சபூதம்லாம் எப்படி படைக்கப்பட்டதெல்லாம் சொல்வார் அதில் ஸ்தூல பூதம் சுட்சமம் பஞ்சபூதம் ஸ்தூல சரீரம் சுக்ஷம சரீரம்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சுருக்கமாக இங்கே என்ன கொஞ்சம் அதை அதாவே வேறு விதத்தில் டெவலப் பண்ணி கொண்டு போகிறார் தத்துவபூதத்தில் இதை பற்றி வருது பஞ்சபூதம் முதல்ல என்ன பஞ்சம்னா அஞ்சு பூதம்னா ஐந்து பூதங்கள் என்னென்ன இருக்குது முதல்ல ஆகாசம் ரெண்டாவது வாயு மூணாவது அக்னி நாலாவது நீர் ஜலம் ஐந்தாவது பிரித்திவி மண் இது அஞ்சு தான் மொத்தமே இருக்குது இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை இந்த அண்டை சராசரத்தை பிரித்து அந்த அஞ்சு தான் இதுக்குள்ளே இதை தவிர வேறு ஒன்றையும் பார்க்கவே முடியாது இவை எங்கேருந்து வந்துச்சு மாயையிலேருந்து வந்துச்சு நாம் பார்க்குறோம் ஏற்கனவே சொல்கிறோம் மாயை வந்து இதெல்லாம் படைச்சிட்டு தனியாக உட்காந்துக்கிறல போன உற்பத்தி பண்ணிட்டு நாம் தனியாக இருக்கிற மாதிரி இல்லை மாயையே பஞ்சபூதமாக மாறுது இந்த ஒரு கிருமி வந்து இன்னூறு கிருமியாக மாறும் பார்த்துருக்கீங்கல்ல ஒரு கிருமி இன்னொரு கிருமியை தோற்று விற்கிறது இந்த கிருமியும் இன்னொரு கிருமியாக மாறும் இப்போ கூட அப்படித்தானே கொரோனா வந்து இப்போ என்னாச்சு ஆனால் மாறிடுச்சு அதுவே ஒரு மாற்றத்தை அடைகிறது அது மாதிரி இந்த மாயையே என்ன பண்ணுது ஒரு மாற்றம் அடைந்தது பஞ்சபூதங்களாக வருது அது எப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் என்ன சொல்கிறாருன்னா எப்படி இந்த பஞ்சபூதம் தோன்றுறதுங்கும்போது மாயையோட சப்தம்னு ஒரு குணம் சேருதான் சேர்ந்த உடனே ஆகாசமாக மாறிடுதான் மாயையோட சப்தங்கிற குணம் சேர்ந்த உடனே அது ஆகாசமாக மாறிடுது அப்போ ஆகாசத்தில் இந்த சப்தங்கிற குணம் இருக்கும் பிறகு ஆகாசம் வந்தாச்சு இப்போ ஆகாசம் படைக்கப்பட்டாச்சு மாயையிலேருந்து ஆகாசம் வந்துருச்சு அதில் என்ன குணம் இருக்குது சப்தம்ங்கிற குணம் இருக்குது ரெண்டாவது என்ன இந்த ஆகாசத்தில் ஸ்பர்ஷம்னு ஒரு குணம் போய் சேருதான் ஸ்பர்ஷம்னு சொல்லி ஸ்பர்ஷம்னா இந்த உணர்து தொட்டு உணர்றோம்ல குளிராக இருக்குது வெப்பமாக இருக்குதுல்ல நமக்கு தெரியுதுல மென்மையாக இருக்கிறது கடினமாக இருக்கல அந்த உணர்வு அந்த ஸ்பர்ஷம் சேர்ந்த உடனே ஆகாசம் என்ன ஆகுது வாயுவாக கன்வெர்ட் ஆகுதாம் வாயுவாக வருது இப்போ வாயு வந்தாச்சு வாயுவில் இப்போ என்ன குணம் இருக்கணும் அந்த ஸ்பர்ஷம் அந்த உணர்வு இருக்கணும் அது எதுலேருந்து வந்துச்சு ஆகாசத்துலேருந்து அப்போ அந்த குணமுதல் இருக்கணுமில்ல அப்போ வாயுவில் எத்தனை குணம் இருக்கும் ரெண்டு குணம் வந்துடும் ஏன்னா அதுலேருந்து வந்ததுனால அந்த குணமுதல் இருக்கும் ஆனால் இதில் ஸ்பர்ஷம் சேர்ந்துருக்கு ஆனால் அந்த ஸ்பர்ஷம் அதில் இருக்காது ஏன்னா அங்கே சேரலை அது வந்தப்ப சேர்ந்தோன்னே இது அப்பிரிஞ்சிருது முதல்ல இருக்க ஆகாசத்தில் சேராது ஆகாசத்தில் ஸ்பர்ஷம் இருக்காது ஆனால் வாயுவில் ஸ்பர்ஷமும் இருக்கும் ஆகாசோடைய சப்தமும் இருக்கும் உங்களுக்கு இப்போ ரெண்டு வணம் வந்துருச்சு இதில் சரி வாயுவில் என்ன பண்ணுதான் கிரமமாக வருதுங்கிறாரு இதில் சொல்லும்போதே சொல்ல கிரமமாக வருதுங்கிறார் ஒன் பை ஒன்னாக வருதுங்கிறார் என்ன செய்யறதுதான் ரூபம் சேருதான் ரூபம் சேர்ந்த உடனே அக்னியாக ரூபம் சேர்ந்த உடனே அக்னியாக கன்வெர்ட் ஆகுது அதனுடைய போஷன் கொஞ்சம் இருக்குது ஒரு போஷன் அப்படி மாறி வருது அப்போ முதல்ல ஆகாசம் வாயு வாயில் ரெண்டு இப்போ அக்னி அக்னியில் வந்து ஸ்பெஷலாக என்ன சேர்ந்துருக்கு ரூபம் அந்த வடிவம் அதெல்லாம் சொல்கிறோம் வெளிச்சம் சாப்பிட்டெல்லாம் இருக்கும் இந்த ஒயிட் லைட் இருந்தால் தானே வர்ணம் க ரூபமே தெரியும் அப்போ அந்த அக்னியில் ரூபம் சேர்ந்த உடனே இது வாயுவில் ரூப சேர்ந்தோன்னு அக்னியாக மாறுது அப்போ அதனுடைய ஸ்பெஷல் குணம் ரூபம் அப்போ முதல்ல இருக்க ரெண்டு குணம் சப்தமும் ஸ்பர்ஷமும் அக்னியில் இருக்கணும் அந்த ஸ்பர்ஷத்தன்மையும் இருக்கணும் சப்தமும் அக்னியில் இருக்கணும் அப்போ மூணு குணம் வந்துடுது ஆனால் அதில் ஸ்பெஷல் குணம் ரூபம் இந்த ரூபம் வாயுவிலேயே இருக்காது ஆகாஷத்தில் இருக்காது அதுக்கு முந்தின பூதத்தில் இருக்காது வாயு குரூபம் இருக்கா இல்லை ஆகாஷத்துக்கு ரூபா இருக்கா இல்லை ஆனால் அது இதுக்கு வந்துடும் ஏன்னா அதுலேருந்து வந்ததுனால இருக்கும் பிறகு இந்த அக்னியில் என்ன சுவை சேருதான் ரசம் சேருதான் ரசம் சேர்ந்த உடனே என்ன ஆகுது ஜலமாக மாறிடுது அப்போ ஜலத்துக்கு ஸ்பெஷல் குணம் என்ன சுவை ரசம் அது முதல்ல இருக்க மூணு குணமும் இதில் வந்துடும் சப்தமும் வந்துடும் ஸ்பர்ஷமும் வந்துடும் ரூபமும் வந்துடும் பிறகு இந்த ஜலத்தில் என்ன சேருது வாசனை கந்தக வாசன சேருது வாசனை சேர்ந்த உடனே மண் பிரித்திவி மண் வாசனைன்னு சொல்லுவோம் தண்ணி வாசனைன்னு சொல்ல மாட்டேன் பார்த்துருக்கீங்களா வார்த்தையில் கூட மண் வாசனை என்னன்னு சொல்லுவோம் இந்த மண் வாசனை தான் காற்றுலேயோ தண்ணியிலையோ கலக்குது அப்போ மண்ணில் எத்தனை இருக்குண்ணா அஞ்சு ஆகி போயிடும் வாசனைங்கிறது இதனுடைய ஸ்பெஷல் இதுக்கு முன்னாடி நாலு இருக்குது என்னென்ன இருக்குது சப்தம் இருக்குது ஸ்பர்ஷம் இருக்குது சுவை இருக்குது ரூபம் இருக்குது இந்த நாலு இதோட சேர்ந்து அஞ்சு வந்துடும் அப்போ மண்ணில் அஞ்சு குணம் அதனுடைய ஸ்பெஷல் குணம் வாசனை இதனுடைய ஸ்பெஷல் குணம் வாசனை இதற்கு முந்தி இருக்கக்கூடிய பூதத்தில் ஜலத்தில் இருக்காது சுத்தமான தண்ணி வாடையடிக்குமா வாடடிக்காது அதில் இருக்காது ஆனால் அதில் நாலு குணம் இருக்குது அதுக்கு முந்தியிருக்க மூணு குணம் வந்துடுது அங்கே ஸ்பெஷல் குணம் என்ன சுவை நீரில் அந்த சுவை வந்து மண்ணில் இருக்கும் ஏன்னா அது நாலு இதில் ஆனால் அந்த நீரில் இருக்கக்கூடிய சுவை வந்து காற்றில் இரு அக்னியில் இருக்காது ஆனால் அதில் இருக்க மூணு இதில் வந்துடும் பிறகு காற்று அக்னியில் வந்து பார்த்திங்கன்னா ரூபம் இருக்கும் அதில் சுவையோ வாசனையோ இருக்காது அக்னியில் அதுக்கு முந்தினு இருக்கக்கூடிய சப்தமும் இருக்கும் ஸ்பர்ஷமும் இருக்கும் அதே மாதிரி ஆகாசம் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரே ஒரு குணம் எது சப்தம் அந்த குணம் இருக்கிறதுனால தான் அது சகுனம் அந்த குணம் இல்லைன்னா நிற்குணம் பிரம்மன் ஆயிரும் அந்த ஒரு குணம் அதில் இருக்குது ஆகாசத்தில் சப்தங்கிற ஒரு குணம் இருக்குது ஒரு ஆரம்பத்தில் இதில் இருக்கோ அதுக்கு ஸ்பெஷல் குணம் ஒன்று இருக்கும் அது பின்னாடி வர்றதில் வரும் பின்னாடி வரக்கூடிய ஸ்பெஷல் குணம் முன்னாடி இருக்கிறதுக்கு இருக்காது இதை விளக்க போகிறார் நம்ம பின்னாடியெல்லாம் பார்க்க போகிறோம் இதில் ரொம்ப குணம் கம்மியாக கம்மியாக அது சூக்ஷமாயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நீர் இருக்குது நீர் வந்து பனி கட்டியாக ரொம்ப ஸ்தூலம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸ்தூலம் மாதிரி நல்லா தெரியுது அதில் ஒயிட் கலர் இருக்குது ஒரு வர்ணமும் தெரியுது ஒரு வடிவமும் தெரியுது அது கொஞ்சம் சூக்ஷமான தண்ணி ஆகிடுது ஜலம் ஜலமான என்னாகுது அது கொஞ்சம் அது தெரியுது அதுக்கு வர்ணம் கிடையாது ஏதோ ஒரு பாத்திரத்துலன்னா அந்த வர்ணம் கிடைக்கும் அந்த வடிவம் கிடைக்கும் அதில் ஆவி ஆக்கிட்டால் அது சூக்ஷம் ஆகிடும் காற்றாக போகும் பொழுது அந்த குணம் குறைய குறைய சூக்ஷம் அதிகமாகிக்கிட்டே போகும் பிரம்மனுக்கு எந்த குணமும் இல்லைன்னா அதிசூக்ஷமாயிருக்கு ஆகாசத்துக்கு ஒரு குணம் இருக்கிறதுனால நம்மளால் வந்து ஆகாசத்தை ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ண முடியாது காத்தடிச்சுனா தெரியும் ஸ்பர்ஷம் தெரியும் ஆகாசத்தை ஏதோ பார்க்குறேன் ஸ்பேஸ் தெரியுது கேப் அவ்வளோதான் சூக்ஷமும் அதிகமாக அதிகமாக அது புலன்களுக்கு கட்டுப்பா புணம் வந்து குறைய குறைய சூக்ஷமாகிக்கிட்டே போயிடாது அப்படிங்கிறார் இந்த ஆகாசத்தை நம்ம பிரம்மனுக்கு உதாரணம் எப்போயுமே சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா ஏன்னா ரொம்ப சூட்சமாக ஆகாசத்துக்கும் பிரம்மணுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குது ஆகாசம் எங்கும் நிறைந்ததா இல்லையா ஆகாசம் இல்லாத இடம் எங்கேயாவது இருக்கா ஆகாசம் இல்லாட்டும் நம்மளும் இருக்க முடியாது எந்த லோகத்துக்கு ஆகாசம் இருக்க இருக்காதா அது பிரம்மலோகமாக இருக்கட்டும் சிவலோகமாக இருக்கட்டும் யமலோகமாக இருக்கட்டும் ஆகாசம் இல்லாத இடமே இல்லை அது மாதிரி பிரம்மணம் இல்லாத இடமே இல்லை சர்வ வியாபி அதுவும் எல்லாம் ஆகாசத்துக்குள்ளதே அடக்கம் கிரகங்களாக இருக்கட்டும் நட்சத்திரங்களாக இருக்கட்டும் நாமமாக இருக்கட்டும் எல்லாம் ஆகாசக்குள்ளதே உட்காந்துருக்கோம் ஆகாஸ்தான் இருக்கணும் நம்ம பூமியே ஆகாசத்தில் இருக்குது அது மாதிரி எல்லாமே பிரம்மனிடத்துல இருக்குது ஆகாச ஸ்பேஸுக்கு வந்து எங்கே முடியுதுன்னு சொல்ல முடியுமா எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொல்ல முடியுமா ஸ்பேஸுக்கு சொல்லுங்கள் பார்த்துருவோம் தோற்ற முடியும் சொல்லவே முடியாது ஸ்பேஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியும்னு சொல்ல முடியாது அது மாதிரி பிரம்மனுக்கும் ஆதி அந்த மற்றது பார்த்தீங்கன்னா ஆகாஷனால் ரொம்ப சூக்ஷமாக இருக்குது பிரம்மணும் ஆகாசமும் ஆனால் இதுக்கு ஒரு குணம் இருக்குது சப்தம் அதனால் இது என்னென்னு சொன்னீங்கன்னா இது சகுணம் அது நிர்குணம் வித்தியாசம் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது இது சகுணம் அது நிர்குணம் இன்னொன்று ஆகாசம் திருச்சியமாக இருக்குது நம்ம பார்க்கப்படும் பொருளானா ஒரு ஸ்பேஸ் நமக்கு இடைவெளி தெரியுது அப்போ இது திருச்சியமாக இருக்குது ஆனால் பிரம்மன் பார்ப்பவனாக இருக்கிறார் அவர்தான் எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிட்டு இருக்கார் ஆத்மா தான் எல்லாத்தையும் தெரியுது இது திருக் அது திருஷ்யம் இன்னொன்று ஆகாசம் ஜடம் பிரம்மன் சைதன்யம் அது சித்ரூபம் உணர்வு ரூபம் இந்த மூணு வித்தியாசம் இருக்குது அது சகுணம் ஆகாசம் பிரம்மன் நிர்குணம் ஒற்றுமை நிறையா பார்த்துட்டோம் ஒற்றுமை என்னென்ன பார்த்தோம் எங்கும் நிறைந்தது சர்வ வியாபி எல்லாம் தாம் வசத்தில் இருக்குது ஆகாசம் ஒரே ஆகாசந்தேன் பிரம்மன் ஒன்று தான் பல ஆகாசம் இருக்கா கடாகாசம் மடாகாசம்லாம் சொல்கிறான் ஆனால் இருக்கிறது ஒரே ஆகாசம்தான் அதுவும் எல்லையற்றது பிரம்மணும் இல்லை இது ஒற்றுமை ரெண்டுக்கும் பிரையும் பிரம்மன் ஆகாசம் ஒன்றுன்னு சொல்லிரலாம்ல உதாரணத்துக்கு இடத்துல சொல்லுவோம் வித்தியாசருக்கு காரணம் இதில் சப்தம் என்ற ஒரு குணம் இருக்கிறது அது நிர்குணமாக இருக்கிறது இது பார்க்கப்படுவது அது பார்ப்பவனாக இருக்கிறது இது ஜடம் அது சித் ஆகாசம் ஜடம் பிரம்மன் சித்து அப்படிங்கிறார் இந்த ஆகாச தத்துவத்தை மட்டும் ஒரு பதினெட்டு சுலோகத்தில் விளக்குறார் நம்ம தின ஆகாசத்துக்கு அவ்வளோ விளக்கமாக நீங்கள் படிக்க அங்கே போ தெ தெரியும் ஐம்பத்தி ஒம்பதா சுலோகத்துலேருந்து எழுபத்தாறாவது சுலோகம் வரைக்கும் ஆகாசங்கிற பூதத்தை பற்றி அவ்வளோ விளக்கிறார் பிறகு மற்ற பூதங்களை பற்றி ஒரு இருபத்தி ரெண்டு சுலோகத்தில் நாலு சேர்த்து பின்னாடி விளக்க போகிறார் அங்கே பார்க்கலாம் அதெல்லாம் சார்வாக மதத்துலேருந்து ஒரு தத்துவமே கிடையாது ஷார்வாக மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தத்துவமே கிடையாது அங்கே ஒன்று இருக்கிறது நாலு இதே சாந்தோகத்தில் சில இடத்துல வருது இந்த கண்ணுக்கு தெரிகிற பூகத்தை பூவத்தில் சொல்கிறது இல்லை ஆகாஷத்தையும் காத்தீங்க மற்ற மூணு பூவத்தெல்லாம் சொல்லுவாங்க அது சில இடத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோதான் பிறகு எப்பயுமே குணம் என்பது தனியாக நிற்காது உன்னை சார்ந்ததே இருக்கும் சப்தம் தனியாக இருக்காது ஆகாஷத்தை சார்ந்ததே இருக்கும் ஒரு வர்ணம்னு எடுத்துகிட்டு ஆரஞ்சு கலர்ன்னு ஆரஞ்சு தனியாக பார்க்க முடியாது எதுலேயே ஒன்று சேர்ந்துதே இருக்கும் எந்த ஒரு குணமுமே ஒரு வஸ்துவை சார்ந்து தான் இருக்கும் வர் அந்த குணமும் இருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது இந்த எல்லா குணங்களும் பூதங்களை சார்ந்துதான் இருக்கும் ரெண்டாவது சுலோகம் என்ன சொல்கிறார்னு ஒவ்வொரு மாயையில் ஒவ்வொரு குணம் சேரும் பொழுது ஒவ்வொரு பூதம் உருவாகுதுங்கிற விஷயத்தை இதில் சொல்கிறார் அது முறையாக வருது ஒவ்வொன்றுக்கு ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்குங்கிறது இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துடைய கருத்து ஸ்லோகத்தை படிக்கலாம் அர்த்தத்தை பார்க்கறலாம் ஒரு ஆறு சுலோகம் வரைக்கும் ரொம்ப எளிமையான சுலோகங்கள் தான் அது பிறகு கொஞ்சம் டீப்பாக போகும் இந்த பஞ்சபோகத்தை பற்றி சிலதுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே வருவார் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் சப்த ஸ்பர்ஷவ் ரூப ரசவ் சப்த ஸ்பர்ஷவ் சப்தம் ஸ்பர்ஷம் சப்தம்னா சவுண்டு ஸ்பர்ஷம்னா இந்த தொடு உணர்வு ூப ரசவ் ரூபம்னா இந்த வடிவம் ரசம்னா சுவை கந்தோ கந்தோன்னா கந்தம் நுகர்தல் வாசனை சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் ஒளி இந்த உணர்வு தொட்டு உணர்தல் பிறகு சுவை வடிவம் வாசனை என்ற சப்த ஸ்பர்ஷ் ரூப ரசௌ கந்தோ அஞ்சி சொல்லிடுறார் அஞ்சு குணத்தின் வரிசையாக சொல்லிட்டு இமே எங்கள் கடைசி வார்த்தை இமே இவைகள் பூத குணா பூதங்களின் குணங்கள் ஆகும் அஞ்சு வரிசையாக சொல்கிறார் முதல்ல சப்தத்தை சொன்னார் பிற ஸ்பர்ஷத்தை சொன்னார் பிற ரூபம் ரசம் கந்தம் இவைகள் பூதங்களின் குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் பூத குணா கீழே பாருங்கள் ஏக த்வி த்ரீ சத்து பஞ்சகுணா ஏக த்ரீ த்ரீ சத்து பஞ்சகுணா பிரிச்சுங்கன்னா அழகாக ஈஸியாக இதெல்லாம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுக்கிறதுங்கிற அவசியமே இல்லை எளிமையான சுலகம் பார்த்துங்க ஏகன்னு என்ன ஒன்று அந்த குணாங்கிறத சேர்த்துக்கறனு ஒரு குணம் ஏகன்னா ஒரு குணம் த்வி அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம் த்வி குணா அந்த குணாங்கிறத இதோட சேர்த்துக்கணும் இரண்டு குணம் த்ரீ குணா மூன்று குணம் சது குணா நான்கு குணம் பஞ்சகுண ஐந்து குணம் ஒரு குணம் இரண்டு குணம் மூன்று குணம் நான்கு குணம் ஐந்து குணம் என்று அப்படி என்று என்றுங்கிறது இதின்னு சேர்த்துக்கிறேன் என்று வியோமாதிசு கிரமாத் வியோமாதிசு கிரமாத்னா வியோமன்னா ஆகாசம் ஆதிசுன முதலிய ஆகாச முதலிய கிரமாத் முறையாக அவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப கம்மியான வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஆகாச முதலியவைகளில் கிரமாத் முறையாக இருக்கின்றன சேர்த்துக்கணும் எவ்வளவு கச்சிதமாக வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு பாருங்கள் இப்போ சொன்ன விஷயத்தை பூரா ஒரு சுலோகத்தில் எப்படி அடைக்கிருக்காரு பாருங்கள் மொத்தம் அஞ்சு குணம் இருக்குது அதை வரிசையாக சொல்கிறார் அது எப்படி க்ரமமாக தான் முதல் குணத்தை முதல் ஆகாசத்தில் சேர்த்துக்கிறனும் ஆகாச முதலியன்ட்டார் ஏன்னா இவர் ஆகாசம் வாயுலாம் சொல்லவே இல்லை ஏன்னா இங்கே பஞ்சதசி படிக்க வர ஆளுக்கெல்லாம் அதெல்லாம் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டார் அவர் ஏன்னால் ஏற்கனவே தத்துவம் போதும் முதலத்தியால் படிச்சுட்டு வந்திருக்கீங்க ஒவ்வொரு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி சிம்பிளாக அழகாக சொல்லிட்டார் அஞ்சு குணத்தை வரிசையாக சொல்கிறாரு இது என்ன பண்ணியிருக்காரு ஆகாச முதலியவைகளில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்ற குணங்களாக இருக்கின்றன அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகாசத்தில் ஒரு குணம் இருக்குது வாயுவில் ரெண்டு குணம் இருக்குது அக்னியில் மூணு குணம் இருக்குது ஜலத்தில் நாலு குணம் இருக்குது மண்ணில் அஞ்சு குணம் இருக்குது அது எப்படி ஆகாசத்தில் காற்று அது எப்படி இருக்குது சப்தம் எப்படி இருக்குது வாயுவில் ரெண்டு குணம் எங்கே இருக்குது அக்னியில் மூணு குணம் எப்படி இருக்குது அது எப்படின்னு அனுபவ ரீதியாக சொல்லப்போகிறார் அடுத்து மூணு நாலு ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் இந்த ஸ்லோகத்தில் சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் என்ற இவைகள் பூதங்களின் குணங்களாக ஒரு குணம் இரண்டு குணம் மூன்று குணம் நான்கு குணம் ஐந்து குணங்கள் என்று முறையாக அதாவது ஆகாச முதலியவற்றில் முறையாகன்ட்டார் ஆகாச முதலியவன் என்ன அர்த்தம் ஆகாசம் காற்று அக்னி ஜலம் மன்னன் சேர்த்துக்கரணும் முதலியன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாருங்க முறையாகிற வார்த்தையை சொல்லிட்டாரு அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி வருது இப்போ புயுதா மொத்தம் அஞ்சு பூதம் இருக்குது அஞ்சு குணம் இருக்குது முதல் பூதத்தில் ஒரு குணந்தே இருக்கும் ஆகாசம் அதுலேருந்து வாயு வந்ததுனால அது ரெண்டு குணம் வந்துடும் ஏன்னா அந்த சப்தமும் வரும் ஸ்பர்ஷமும் வரும் அந்த ஸ்ப் காட்டில் வந்து ரூபா சேர்ந்ததுனால் அக்னியாக மாறுது அதனால் அந்த மூணு குணம் அதில் வந்துடுது இதில் வந்து ரசம் சேர்ந்த உடனே சுவை சேர்ந்தோனே ஜலமாக மாறுது நாலு குணம் வந்துடுது அடுத்தது வாசனை சேர்ந்தோனும் மண்ணாக மாறுது மண்ணில் அஞ்சு குணம் வந்துடுது இப்படின்னு சொல்லி கிரமமாக இருக்குது அது எப்படிங்கிறத மூணாவது சுலோகத்துலையும் நாலாவது ஸ்லோகம் அஞ்சாவது ஸ்லோகம் ஆறாவது சுலோகம் இந்த நான்கு சுலோகங்களில் இது எப்படி ஒவ்வொன்று இருக்குன்னு சொல்லி அனுபவ ரீதியாக சொல்லப்போகிறேன் ரொம்ப எளிமையான சுலோகம் இந்த நாலு ஸ்லோகம் நம்ம ரெண்டு ரெண்டு சுலோகமாக படிக்கிறோம்